அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழி இளந்த இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நன்றி உணர்வு கிராமங்களில் கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் ஒரு பானையை அடுத்தவர்கள் வீட்டில் வைப்பார்கள் அரிசி அலசுகின்ற நீரும் சோறு வடிக்கின்ற கஞ்சியும் அதில் ஊற்றப்படும் பானை நிரம்பியதும் வீடு மெழுக சாணத்தை கொடுத்துவிட்டு அந்த கழுநீரை எடுத்துச் செல்வார்கள் நாம் எதை தந்தாலும் அது திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்கிறோம் நம் புன்னகையை கூட நாம் பிரேயமாக்க விரும்பவில்லை நாம் துணுக்கு சொன்னால் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் பொருளை கொடுத்தால் நன்றி வேண்டும் என எண்ணுகிறோம் ஒருவனிடம் பெற்றதை திருப்பி தராமலேயே வைத்துக் கொள்வது கீழான மனோபாவம் ஆனால் எவ்வளவு நேர்மையானவர்களும் தாங்கள் மற்றவரிடம் வாங்கிய புத்தகங்களை திருப்பி தர வேண்டியதில்லை என்று நினைத்து கொள்கிறார்கள் வாங்கியதை திருப்பி தருபவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் வாங்கியதோடு நின்றுவிடாமல் அதையும் தாண்டி வேறொன்றையும் அதோடு சேர்த்து திருப்பி தருபவர்கள் சிறந்தவர்கள் ஒரு பாத்திரம் வாங்கினால் அதை எப்படி வெறுமனே திருப்பி தருவது என்று அதில் சில இனிப்புகளை போட்டு அவர்கள் திருப்புவார்கள் ஒரு புத்தகம் இரவல் வாங்கினால் அதற்கு அட்டை போட்டு தருவார்கள் அது அவருடைய பங்களிப்பு நாம் இந்த பூமியில் இவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமே பிரதிபலனாய் எதை திருப்பி செலுத்தப் போகிறோம் சிந்திப்போம் நன்றி உணர்வுகளோடு நாம் வாழ்வோம் நன்றி